அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளந்தோறும் வள்ளுவத்தை உள்வாங்கிக் பேர் பேரன்பர்களே மனநலம் என்கிற தலைப்பிலே நாம் திருக்குறளிலே தொன்னூறாவது அதிகாரம் பொருட்பால் நட்பியலில் பெரியாரை பிழையாமை என்கிற அதிகாரத்தினுடைய கருத்துக்களை நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்த்து நாம் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்ய முற்படுகிறோம் அறிவு ஆற்றல் பண்பு நிறைந்த உயர்ந்தோர்க்கு குற்றம் செய்யாமல் இருத்தல் என்பதுதான் பெரியாரை பிழையாமை என்கின்ற தலைப்பின் பொருள் ஒவ்வொரு குரலாக நாம் பார்த்து நிறைவு செய்வோம் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலைன்னு சொன்னார் முதல் குரலில் எடுத்த காரியங்களையெல்லாம் தவறாமல் பூர்த்தி செய்யக்கூடிய சாமர்த்தியம் திறமை படைத்த முனிவர்கள் அது மட்டுமல்லாமல் அரசர்கள் ஆகியோருடைய ஆற்றல்களை இகழாமல் இருத்தல் அதாவது பெரியவங்கள்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி நிறைய நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் அவர்களுடைய ஆற்றல்களை எல்லாம் இகழ்ந்து பேசாமல் இருக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் துன்பம் வராமல் தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய காரியம் அது அனைத்து விதமான பாதுகாப்புலையும் தலைசிறந்த பாதுகாப்பு அப்படின்னு இந்த குரல் சொல்லி இருக்கிறது ஆக பொருளாற்றல் மிக்க அரசர்களையும் அருள் மிக்க தவ இகழாமல் அவர்களை மதிப்பதனால ஏற்படக்கூடிய சிறப்பை சொல்லியிருக்கார் முதலில் இகழக்கூடாதுன்னுட்டார் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமல் இருப்பதுதான் போற்றுவார் போற்றொழில் எல்லாம் தலை இரண்டாவது குரல் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரான் பேரா இடும்பை தரும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களை மதித்து போற்றாமல் அவர்களை அவமதித்தால் அப்பெரியோர்களாலும் கூட தீர்க்க முடியாத துன்பத்தை அது கொடுத்துவிடும் பெரியவர்களுக்கு பிழை செய்தால் ஏற்படும் குறைபாட்டை இந்த குரல் சொல்லியது மூன்றாவது குரல் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு ஒருவன் தன்னை அழித்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா நினைச்சதையெல்லாம் நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களிடத்துல தவறாக நடந்து கொள்வான் குற்றத்தை செய்வான் ஒருவன் தான் கெட்டுப்போகணும்னு நினைச்சா நீதி நூல் சாஸ்திர உபதேசத்தையும் பெரியவங்க வார்த்தையையும் காதல வாங்கிக்காம மனம் போனபடி செயல் புரியட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்தை குறுக்கிறது இந்த குரல் கெட்டு போனோம்னா வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி நாலாவது குரல் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா அதாவது ரொம்ப வலிமையுடையவர்களுக்கு கெடுதலை செய்யறதுங்கிறது யம தர்மராஜனை கையை தட்டி கூப்பிடுற மாதிரி பெரிய துன்பம் வரும்னு அர்த்தம் மூணாவது குரட்பாக நாலாவது குரட்பாக ரெண்டு குரட்பாவும் ரொம்ப சக்தி உள்ள அரசனை பகைச்சிக்கிட்டா வரக்கூடிய பகைச்சிக்கிட்டான்னா அவருக்கு கெடுதல் செய்கிறது அவங்களை இகழ்ந்து பேசுகிறத செஞ்சால் வரக்கூடிய துன்பத்தை குறபாட்டை உணர்த்தியது ஐந்தாவது குரல் யாண்டு சென்று யாண்டும் உளராகால் வெந்து பின் வேந்து செரப்பட்டவர் அதாவது அரசன் கோவப்பட்டான்னா எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை உயிரோடு விடமாட்டான் அதாவது அந்த உடம்புல இருக்கிற உயிரை பிரிச்சுடுவான் துன்பம் கொடுப்பான்னு அர்த்தம் இல்ல ராஜாக்கள்கிட்ட பகச்சுக்காத அப்படிங்கிற அர்த்தம் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்